ஆயிரத்தி எழுநூற்றி காபாவின் மீது சத்தியமாக அவ்வாறில்லை என்று ஒரு மனிதர் கூறுவதை கேட்ட இப்போ அல்லாஹு அல்லாதவற்றின் பெயரால் ஒருவர் சத்தியம் செய்தால் நிச்சயமாக அவர் இறை மறுப்பாளராகிவிட்டார் அல்லது இணை வைப்பவராகிவிட்டார் என்று நபிசல்ல அவர்கள் கூற நான் என்று கூறினார்கள் திருமிதி ஒன்று ஐந்து மூன்று ஐந்து இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்